நற்றினை நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நற்றினையின் சரவடி மூலம் உங்களுடன் இணைவது சிங்கப்பூர்லேருந்து கிருஷ்ணா என்ன நேயர்களே எப்படி தீபாவளி எல்லாம் போயிட்டு நான் தங்களுடன் இணைந்ததன் நோக்கம் பண்பு என்றால் என்ன செல்வாக்கு என்றால் என்ன அதை பற்றி ஒரு சின்ன அலசல் அலசுவமா நேயர்களே பண்பு உள்ளவர்களுக்குத்தான் உற்சாகம் பிறக்கும் உற்சாகம் உள்ளவர்களுக்கு வெற்றி வெளி திறப்பது உறுதி பண்பு நிறைந்தவர்கள் எப்பொழுதும் உற்சாகத்துடன் இருப்பார்கள் எதிலும் உற்சாகத்தோடு ஈடுபடுவார்கள் செய்து முடிப்பார்கள் அதன் மூலம் செல்வாக்கு அடைவார்கள் ஆனால் செல்வாக்கு என்பது வேறு பண்பு என்பது வேறு வேறு செல்வாக்குடையவர் பலர் இருக்கலாம் ஆனால் அவர்கள் நல்ல பண்பு இருக்கும் சொல்லிவிட முடியாது பண்பு படைத்தவர்கள் தான் உண்மையிலேயே செல்வாக்கு பெற்று சிறைப்பட்கள் பொண்ணாக்கும் ஆற்றல் படைத்தது பண்பு பண்பில்லாத பண்பில்லாத மனிதம் பிணம் பண்பில்லாதவன் செயல் சாக்கடை பண்பு இது எங்கும் கடையில் வாங்கும் கடை சரக்கு அல்ல திருடி பெறும் தின்பண்டம் அல்ல பிச்சைகேட்டு பெறும் பொருள் அல்ல பண்பு என்பது எண்ணத்தாலும் செயலாலும் கட்டப்பட வேண்டிய ஒரு பழுங்கு மாளிகை அதுல சிறிது உடைப்பு ஏற்பட்டாலும் அந்த மாளிகைக்கே அபத்தம் ஏற்பட்டுவிடும் பண்பு நிறைந்து விட்டால் உற்சாகம் குடிகொள்ளும் அப்புறம் எதை செய்வது எதுவரை செய்வது என்பது எளிதாக புரிந்துவிடும் பயிருக்கு நீர் எப்படியோ அப்படியே பயனுள்ள செயலுக்கு உற்சாகம் உற்சாகம் இருந்தால் நீங்கள் பயனுள்ள செயல்களை செய்து கொண்டே இருப்பீர்கள் உற்சாகம் படைத்தவனுக்கு தோல்வியே தென்படாது உற்சாகம் பிறப்பது ஏதோ வாய்ப்பல்ல சுற்று சார்புகள் சில உள்ளன அவற்றில் மிக தலைமையானவை ஒன்னு மனதுக்கு பிடித்த வேலையை செய்வது இரண்டு உற்சாகமும் நம்பிக்கை நிறைந்தவர்கள் நடுவில் பணிபுரியும் சூழல் அதாவது உங்களை சுத்தி உள்ள வேலை நண்பர்கள் மூன்று வெற்றி உணர்வோடு வேலையில் கவனமாக ஈடுபடும் மனம் மகாபாரத சொல்லிருக்காங்க போதிய வருவாய் நம்ம குடும்பத்தை போட்டுற அளவுக்கு நம்மளுக்கு வருவாய் ஈட்ட வேண்டும் ஐந்தாவது நல்ல உடல் நலம் நம்ம உடல் நலத்தை நம்ம தான் பேணிக்கிறணும் அதுக்கு தினசரி உடற்பயிற்சி செய்யலாம் யோகா செய்யலாம் மெடிடேஷன் செய்யலாம் பல வழிகள் இருக்கு உதவி புரிகிறோம் என்ற உணர்வு நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒரு உதவி பணம் தான் இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச அறிவை பிறருக்கு ஷேர் பண்ணலாம் நம்ம கிட்ட இருக்கிற சாப்பாடா அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம் உதவலாம் எப்போதுமே யாருக்காவது உதவி புரிகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள்ட்ட இருந்து நல்ல பண்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும் வேலைக்கேற்ற உடையும் நடையும் கடைசிய ஒரு என்ன வேலை பார்க்கறீங்களோ அதுக்குண்டான நடை இப்ப ராஜா வேலை பாக்குறீங்கன்னா ராஜா மாதிரி நடக்கணும் ராஜா மாதிரி கமெண்ட் பண்ணணும் சோ இதெல்லாம் அதையும் பண்ணீங்கன்னா சிறந்த பண்பாளர் ஆகலாம் சிறந்த பண்பு வந்துருச்சுன்னா அதன் வழிய நிறைய பொருள் பெரிய செல்வந்தர் ஆகலாம் செல்வந்தரா உங்க குடும்பத்துக்கு நல்லது உங்களை சுற்றி உள்ள சொந்தங்களுக்கோ உறவுகளுக்கோ நண்பர்களுக்கோ எல்லாருக்கும் உதவியா இருக்கும் நேர்களே நாம் நல்ல பண்பை வளர்ப்போம் நம் சந்ததிகளுக்கு நல்ல பண்புகளை எடுத்து செல்வோம் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவதே சிங்கப்பூரிலிருந்து கிருஷ்ணா வாழ்த்துக்கள் வாழ்வழ நேர்களே நன்றி வணக்கம்